அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்பொழுது செங்கோன்மை அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் இவ்வதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துகளின் சாரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் குரல் ஆறு வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் அரசனுக்கு வெற்றியை தருவது வேறுபடை அல்ல அதாவது ஆயுதங்கள் அல்ல செங்கோல் ஆகும் அதுவும் கோணாமல் இருந்தால்தான் ஏழாவது குரட்பா இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்சையின் அரசன் உலகத்தினரை பாதுகாக்கிறான் அதாவது மக்களை பாதுகாக்கிறான் இடைவிடாது நேர்மையாக அரசாட்சியை நடத்துவானே ஆனால் அந்த நேர்மையே அந்த அறமே அரசனை நன்கு பாதுகாக்கும் நான்கு ஐந்து ஆறு ஏழு குரட்பாக்கள் நேர்மையாக அறவழியில் அரசாலும் அரசனுக்கு கிடைக்கும் நற்பயன்களை எல்லாம் நன்கு உணர்த்தி அருளின எட்டாவது குரட்பா என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் அனைவரும் அணுகுவதற்கு எளியவனாய் இல்லாமல் நன்கு ஆராயாமல் நீதி வழங்க தவறுகிற அரசன் தாழ்ந்த நிலையை அடைந்து தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வான் அறத்தை கடைப்பிடிக்காத நேர்மையற்ற அரசனுக்கு வரும் கேட்டை உணர்த்தியது குரட்பா ஒன்பது குடிபுறங் காத்து ஓம்பிக் குற்றம் கடிதல் வடு வேந்தன் தொழில் மக்களுக்கு துன்பம் வராமல் பாதுகாத்து அவர்களது வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவி புரிந்து தவறுகளுக்கு தக்க தண்டனைகளை கொடுப்பது அரசனுடைய தொழில் அறம் தண்டனை தருவது அரசனுக்கு குற்றம் அல்ல தவறு செய்பவர்களை தண்டித்து துன்புறுத்துவது குற்றம் அல்ல என்பது உள்ளார்ந்த கருத்து கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூள் களை கட்டதனொடு நேர் இது பத்தாவது குரட்பா அரசன் கொடியவர்களை மரண தண்டனையால் அளித்தலானது கலையை களைந்து பயிரை காப்பதற்கு நிகராகும் ஒன்பது பத்து குரட்பாக்கள் குற்றம் புரிந்தோரை தண்டிப்பது குற்றமன்று என்று உணர்த்தி அருளின இவ்வதிகாரத்தின் தொகை பொருள் ஒன்று யார் கோடாமல் நேர்மையாக நின்று நீதி செலுத்துபவனே செங்கோன்மையாளன் அரசன் 2. அவன் கோல் நோக்கியே குடிகள் வாழும் 3. வேதமும் அறமும் அவன் கோலால் விளங்கி நிற்கும் நான்கு குடிகளை தழுவி அரசன் கோல் செலுத்தினால் உலகம் அவனது அடிகளை தழுவி நிற்கும் அதாவது உலகம் அவனை சார்ந்திருக்கும் 5. செங்கோல் மன்னவனுடைய நாட்டில் எல்லா வளங்களும் செறிந்து விளங்கும் ஆறு செங்கோலே மன்னவனுக்கு குன்றா வெற்றியை பெற்று தரும் ஏழு யாதும் தீதுராது அக்கோல் எக்காலமும் அவனை காக்கும் எட்டு தேர்ந்து முறை செய்யாதவன் தாழ்ந்து கெடுவான் ஒன்பது குற்றங் களைந்து குடிகளை காத்தலே கொற்றவன் தொழிலாம் பத்து உழவன் களைகளை களைந்து பயிர்களை பேணுதல் போல அரசன் கொடியவரை தொலைத்து குடிகளை காக்க வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு